பாடம் தொன்னூற்றி ஒன்று உபதேசம் செய்தல் அதில் நடுநிலையுடன் இருத்தல் விவேகத்துடனும் அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக மேலும் மிகச் சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் பெறுவீராக தன்னுடைய பாதையிலிருந்து வழி பிறந்தவர் யார் என்பதையும் நேர் இருப்பவர்கள் யார் என்பதையும் உம் அதிபதி நன்கறிவான் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது